ஒருவர் அழைத்து அப்போது அவரின் வயிற்று குடல்கள் சரிந்துவிடும் அவர் அந்த நிலையிலேயே கடுதை செக்கை சுற்றுவது போல் சுற்றுவார் அவரிடம் நரகவாசிகள் அனைவரும் வந்து இன்னாரே உமக்கு என்ன நேர்ந்தது நீர் நல்லதை ஏவி தீயும் தடுத்துக் கொண்டிருந்தே என்று கூறுவார்கள் ஆனால் அந்த தீமைகளை விட்டு நான் விலகவில்லை என்று கூறுவார் என நபி சொல்லு அலிஹி வசல்ல கூறினார்கள் இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது